வணக்கம் நற்றினை நேயர்களே நற்றினையின் ராகம் தவளும் நேரம் பகுதிக்காக திருமுறை தேனிசை மாலையை தொகுத்து வழங்க அடியேன் இதா ஞானப்பிரகாசம் தேவாரசி ஆசிரியர் ஈரோட்டிலிருந்து உங்களுடன் இணைந்துள்ளேன் இன்றைக்கு திங்கக்கிழமை கார்த்திகை ஜோதி திருவண்ணாமலையில் இன்றைக்கு மகாதீபம் ஏற்றப்படும் நாள் இந்த நன்னாளிலே அண்ணாமலையார் அண்ணாமலையானை நினைத்தாலே முக்தி என்று நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலை பதிகத்தை சிந்திக்கலாம் தெருஞ்சான சம்பந்தர் அருள் அருளியது உண்ணாமுலை அம்மையுடன் உடனாக இருப்பவன் பெண்ணாகவும் ஆணாகவும் இருப்பவன் அப்படிப்பட்ட அண்ணாமலை அண்ணாமலையினை தொழுவாருக்கு தீவினைகளெல்லாம் அகன்றுவிடும் என்று தின்னம் கடைப்பாடலிலே நன்று நல்ல அழகிய சோலைகளெல்லாம் சூர்ந்த திருவண்ணாமலையில் சூரியன் மலை மலைமுகட்டை தாண்டி மறையும் காட்சி இனிமையானது வேடனாக வந்து அர்ஜுன வேடனாக வந்து அம்பு எய்தபோதும் அர்ஜுனனுக்கு அருள் செய்தவன் அமர்ந்திருக்கக்கூடிய பாசுபதாசிரம் அமல் வழங்கிய இறைவன் சிவபெருமான் திருவண்ணாமலையில் உறைந்திருக்கிறார் அத்தகைய இந்த திருவண்ணாமலை பதிகத்தை சிந்திப்பவர்களுக்கு பழிபாவங்களெல்லாம் இன்றி நீடு நீடு வாழ்வார்கள் என்பது திண்ணம் என்று கூறியிருக்கிறார் ஞானசம்பந்தர் நட்டப்பாடை பண்ணில் அமைந்திருக்கிறது தாளம் ரூபகம் கம்பீர நாட்டை ராகம் இந்த பாடலை இப்பொழுது பாடலாம் முூலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் உண்ணாமூலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பின்னாகியேப் பெருமான்மலை திருமணி திகழ பிண்ணாகியப் பெருமான்மலை திருமணி திகழ மண்ணாந்தனம் அருவி முழவு அதிரூ மண்ணாதன அருவீ மழலை முழவு அதிரூ அண்ணாமலை தொழுவீனை வழுவ வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவா அருமே வெம்புந்திய கதிரோ நொளி விளங்கும் விரிசாரல் அம்புந்தி முவை இணைந்தவன் அண்ணாமலையதனை கொம்புந்துவ குயிலாழுவ குளிர்காழியுள் ஞான தம்பந்தன தமிழ் வல்லவர் அடி பேணுதல் தவமே ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடி தவமே ஏ நன்றி நண்பர்களே